அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த முதல் குரலுடைய கருத்து உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற கடவுள் ஒருவர் இருக்கிறார் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய அனைத்து நூல்களும் இறைவனின் இருப்பை பகுத்தறிவால் நன்கு புரிந்து வண்ணம் உணர்த்துகின்றன தொடர்ந்து ஆன்மீக கல்வியை கற்று அதன் மூலம்தான் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் திருவள்ளுவர் பெரியோர்கள் கூறுகின்ற கருத்தைத்தான் சொல்லுகின்றார் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டுவிடும் என்று இருபத்தெட்டாவது திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார் நிலத்து மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமையை காட்டிவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வேதங்கள் அருளாளர்கள் அருளிய அறிவுநூல்கள் அனைத்தும் மறைமொழி எனப்படும் நிறைமொழி மாந்தர் என்பது வடமொழியிலே ரிஷிகள் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் ரிஷிகளுடைய சொற்கள்தான் மறைமொழி எனப்படுகின்ற வேதங்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வேதங்கள் ரிஷிகளுடைய பெருமையை நமக்கு உணர்த்திவிடும் என்றும் இந்த குரல் மூலம் நாம் புரிந்து வேண்டும் உவத்தல் காய்தலின்றி விருப்பு வெறுப்பின்றி இந்த உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்பது இதற்கு ஆதாரம் என்று தொல்காப்பியர் மந்திரத்திற்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார் அதாவது ரிஷிகளுடைய தவத்தால் உணர்ந்து சொல்லப்பட்டவைகள்தான் வேத சாஸ்திரங்கள் அதற்குத்தான் மந்திரங்கள் என்று பெயர் என்று இதற்கு பொருள் தற்காலத்தைய சில தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் உண்மையை அவர்கள் நன்கு உணர வேண்டும் என்று நான் கடவுளிடம் நன்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் யாம் ரிஷயோ மந்திர கிருத்தோ மனீஷின அன்வை சந்தேவாஸ்தபாஸ்ரமேண தேவீம் வாச்சகும் கவிஷாய இந்த வேத இந்த உண்மையை சொல்லி இருக்கிறது ரிஷிகள் தவத்தால் தங்களை நன்கு வருத்திக்கொண்டு உண்மையை உணர்ந்து உலகத்திற்கு அந்த அருள்மொழிகளை வழங்கியிருக்கிறார்கள் தவம் என்கின்ற அதிகாரத்திலும் நாம் இந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் அதை பற்றி இங்கே விரிவாக சொல்லவில்லை நிறைவான பொருளை பற்றி கூறும் மொழி நிறைமொழி என்றும் உள்ளத்தில் நிறைவு தோன்றிய மொழிகள் இன்றும் அழியாமல் இருக்கின்றன என்பதையும் நாம் உணர வேண்டும் பல்லாயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ பேர் நம் தேசத்தை ஆண்டாலும் நம் தேசத்தின் இலக்கியங்களை முழுமையாக அழிக்க முடியவில்லை கருவுற்றிருக்கின்ற பெண் கருவை தாங்குவதைப் போல பெரியோர்கள் அறிவு செல்வங்களை உள்ளத்தில் வைத்து அதனை நன்கு கடைப்பிடித்து தெய்வீக ஆற்றலோடு அதை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்தால் அது மிகையானதாக இருக்க முடியார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெருஞ்சோதியான இறைவன் இந்த உலகத்திற்கு ஆதியாக தொடக்கமாக இருக்கிறார் ஆதி என்றால் முதல் என்று பொருள் தொடக்கம் என்று பொருள் இறைவனே உலகின் காரணமாவார் திருவள்ளுவரின் தாயார் பெயர் ஆதி என்று கூறுகிறார்கள் அப்படி எடுத்துக்கொண்டாலும் அது சிறந்த பொருளே ஆகும் இந்த குரட்பாவை விளக்குவதற்காக கருத்துளவுக்கு ஆழமாக சொல்ல முற்பட்டு இருக்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வல்லுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது